பாடம் இருநூற்றி பனிரண்டு இரவில் நின்று வணங்குதலியின் சிறப்பு அல்லாஹ் கூறுகின்றான் இரவில் தகஜ தொழுகை தோல்வீராக அது உமக்கு நஃபிலாக உள்ளது உமது இறைவன் உமை மக்காமன் மஹமுதா எனும் புகழுக்குரிய இடத்தில் எழுப்புவான் பதினேழாவது அத்தியாயம் எழுபத்தி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்களின் விழா பகுதி படுக்கைகளை விட்டு ஒதுங்கி நிற்கும் முப்பத்தி இரண்டாவது அத்தியாயம் பதினாறாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இரவில் குறைவாக தூங்குகிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள் ஐம்பத்தி ஓராவது அத்தியாயம் பதினேழாவது வசனம்